வணக்கம் நட்சையின் நித்தம் உருமுத்து முத்து என்று டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள அலுவலக அரசியலை சமாளிப்பது எப்படி என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் புதிதாக வேலைக்கு சேர்பவர்கள் அலுவலக அரசியல் பற்றி அறிதல் வேண்டும் காலேஜ் வாழ்க்கையை நாம் காதல் மாதிரி எடுத்துக்கொண்டால் வேலை வாழ்க்கை கல்யாணத்தைப் போல காதலிக்கும் போது தெரியாத பல பக்கங்களை நாம் கல்யாணத்துக்கு பிறகுதான் புரட்ட வேண்டி வரும் அதேபோலத்தான் வேலை செய்யும் இடத்திலும் படிக்கும்போது பணமும் பதவியும் மட்டும் கண்ணுக்கு தெரியும் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் உங்களுடன் பணியாற்றுபவர்கள் உங்கள் பணி வாழ்க்கையை பாதிப்பதை உணர்வீர்கள் ஆனால் அந்த தீவிரம் புரிவதற்குள் நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருப்பீர்கள் உன் படிப்புக்கு இன்னும் நல்ல கம்பெனியா சேர்ந்திருக்கலாமே என்று தூண்டில் கொள்பவரை தெரியாது நேரில் ஒன்றை சொல்லிவிட்டு அதே சங்கதியை மின் வேறு மாதிரி எழுதுபவரின் உள்நோக்கம் தெரியாது என்ன உதவி வேண்டுமானாலும் என்று சொல்லும் வேறு துறை ஆசாமியிடம் என்ன கேட்கலாம் என்ன கேட்கக்கூடாது மனசில் இருப்பதை தைரியமா சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க என்று மீட்டிங்கில் மேலதிகாரி சொன்னால் நம்புவதா இல்லையா என்று தெரியாது பெரிய நிறுவனங்களில் இங்கிதமாக எப்படி நடந்து கொள்வது என்பதற்காக பாடம் நடத்தும் பயிற்சியாளர் ஒருவர் ஒரு பெண் ஹவ்வார்யூ என்று கேட்டாலே காதல் என்று முடிவுகட்டும் கட்டும் இளைஞர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் என்கிறார் எம்டியோட செக்ரட்டரியின் பவர் புரியாமல் அவளோட கடலை போடுற பேர் வழனே சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிட்டான் சார் என்று புதிதாக வேலைக்குச் சேர்ந்த நண்பனின் சோக சொன்னான் ஒரு இளைஞன் பணியிட பிரச்சனைகளை பற்றியும் அலுவலக அரசியல் பற்றிய விழிப்புணர்வையும் வேலைக்கு சேரும் முன்னரே புகட்டுதல் நல்லது அதிகார குவிப்பு உள்ள எல்லா அமைப்புகளிலும் அரசியல் இருக்கும் கட்சிகள் மடங்கள் கல்வி நிலையங்கள் வியாபார நிறுவனங்கள் குடும்பங்கள் அரசாங்கங்கள் என எல்லா மனித கூட்டங்களிலும் அரசியல் உண்டு இதை அறிந்து கொள்வது சாலை விதிகளை அறிவது போல அவசியம் எல்லா மனித மனமும் விருப்பு வெறுப்பு சார்ந்துதான் முதலில் யோசிக்கும் எந்த நிகழ்வும் முழுக்க முழுக்க தர்க்க ரீதியாக அப்படி நடந்தால் உலகில் இன்று நாம் காணும் பிரச்சனைகளில் தொன்னூற்றி இல்லாமல் போய்விடும் உணர்வு சார்ந்த நிலையில் உறவுகளில் ஏற்படும் மாற்றங்களும் முடிவுகளும் அமைப்பு விதிகள் சார்ந்து இருக்க அவசியமில்லை அலுவலக அரசியலை கற்றுக்கொள்ள முதலில் என்ன செய்ய வேண்டும் மக்களை படிக்க வேண்டும் பேசுவதை விட அதிகமாக கேட்க வேண்டும் உணர்வுகளை பகிர்வதற்கு முன் எதிராளியின் உணர்வுகளை நிலைப்பாடுகளை புரிந்து முயற்சிக்க வேண்டும் பொய் சொல்லாவிட்டாலும் தேவையில்லாத நிஜம் பேச வேண்டாம் நியாயத்தின் பக்கம் நிற்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் நியாயத்தின் எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் யார் என கண்டுகொள்வது யார் தொழில் நிமித்தம் தொடர்பு யார் தனிப்பட்ட உறவு என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு அமைப்பில் இருக்கும் வரை அதிகாரி மையத்துடன் சீராக உறவை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வேலை சார்ந்த குறிக்கோள்களுக்கு உதவும் ஆளுக்கும் சமய சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப உங்கள் செயல்பாடுகளை மாற்ற அவசியமில்லை அது உங்கள் நம்பகத்தன்மையை பாதிக்கும் மாற்று கருத்துக்களை கண்ணியமாக சரியான வடிவத்தில் சரியான தருணத்தில் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு நிரூபிக்கப்பட்ட விதி பம்பு பேச அது முழு நேர அரசியல்வாதிகளின் கருவி அதில் சிக்கி நீங்கள் சின்னாபின்னமாக பிரச்சனைக்குரியவர்களை விட்டு விலக தேவையில்லை ஆனால் தெளிவான பேச்சும் தேர்ந்தெடுத்த மௌனமும் அதை கொண்டு அவர்களை கையாளுங்கள் இந்த ஆபீஸ் ஒரே பாலிடிக்ஸா வேலை செய்ய முடியலை என்று வேலை மாற நினைப்பவர்களுக்கு என் விண்ணப்பம் இதுதான் அரசியல் இல்லாத இடம் இல்லை தூரப்பாக்கு தெரியாத அரசியல் உள்ளே போகையில் பூதமாக தெரியும் கடவுள் படம் இருந்த திசையில் கால்களை நீட்டி படுத்துவதற்காக கடிந்து கொள்ளப்பட்டார் கபீர் எந்த திசையில் கடவுள் இல்லையோ அங்கு என் கால்களை நீயே தூக்கி போடு என்று சொல்லிவிட்டு மீண்டும் தூங்கப் போனார் கபீர்தாஸ் அரசியலும் கடவுள் போலத்தான் இல்லாத இடமில்லை பணியிட அரசியலை கையாள்வதும் கரையேறுவதும் வேலை திறன் என்றால் நம்புவீர்களா இதை மேலை நாட்டு பள்ளிகள் ஆய்வு பாடமாக நடத்துகின்றன நாம் இன்னமும் இலைமறைவு காயாகத்தான் அலுவலக அரசியலை பார்க்கிறோம் அரசியல் செய்ய வேண்டும் என்று அவசியம் இல்லை, ஆனால் அரசியல் தெரிய வேண்டியது அவசியம் நன்றி வணக்கம்